அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலேசி மனுவில் இந்த சிந்தனை தலைப்பு வார்த்தை வார்த்தையை மாற்றினால் வாழ்க்கை மாறும் மோசமான வார்த்தைகளுக்கு பதிலாக நல்ல வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளுக்கு பதிலாக சிறப்பான வார்த்தைகளும் பேச நாம் வார்த்தைகளை தெரிந்தெடுக்க வேண்டும் என்னால் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இன்னும் சிலர் என்னோடு சேர்ந்தால் லகுவாக முடித்துவிடலாம் என்று சொல்ல வேண்டும் எனக்கு தெரியாது என்பதற்கு பதிலாக இனிதான் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் கொஞ்சம் உழைத்தால் கண்டுபிடித்து விடலாம் போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் தோல்வி என்று சொல்வதை விட இனிதான் ஜெயிக்க வேண்டும் என்று நாம் சொல்லலாம் எல்லாம் இழந்துவிட்டேன் என்பதற்கு பதிலாக நிறைய கற்றுக்கொண்டு விட்டேன் என்றும் நாம் கூறலாம் குறைவு என்பதற்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் இருந்தால் நிறைந்துவிடும் என்றும் செய்யவே முடியாது என்பதற்கு பதிலாக இன்னும் கொஞ்ச காலம் ஆகலாம் என்றும் நாம் கூற வேண்டும் இத்தகைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றுகிற ஒன்றாய் காணப்படுகிறது சிந்திப்போம் நலம் தரும் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பேசுவோம் நன்றி